பரிசுத்தாமத்திற்கு மயமதாக நம்முடைய பிணாவாகி தேவனுடைய சென்ற வாரம் முழுமையில வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கு இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த மனமக்சி நாளிலே நம்முடைய பணிந்து கொள்ளும் அவருக்கு ஆராதனை செய்ய முடியாகவும் அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்ள கருத்து நமக்கு இந்த நாளை இலவசமாய் கூட்டித் தந்து அவருடைய பாதப்படியில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறபடி நாள் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் கடந்த வாரத்திலே பொதுச்சலின் தலைமைய போசலவர்கள் நம்ம கடந்து செய்தி கொடுத்துக் கொண்டிருந்த எல்லா பாவங்களையும் விட மேலான மோசமான ஒரு பாவம் அவிசுவாசம் என்று சொல்லி வெளிப்படுத்தி செய்து கொடுத்துக் நாம் கடந்த வாரத்திலேயே வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த அவிசுவாசத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை சில வசனத்தின் மூலமாக கருத்தில் வெளிப்படுத்தி இன்று அதை திருச்சமைக்க அறிவிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தபடினால் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கடந்து வந்திருக்கின்றன தேவனுடைய ஜனங்களாகிய நாம் நம்முடைய தேவனாகிய கருத்தரை விசுவாசித்து முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உலகளிலேயே இடையிடையே அவிசுவாசமான உணர்வு உருவாகி நம்மை அளக்களிக்கிறது நாம் காணுகின்றோம் அப்படி ஆகக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகின்றார் இவரேற்கும் நின்று மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை தேவநடப்படிகள் சத்தமாக வாசிக்கலாம் சகோதரே சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான உள்ள பொருளாதையம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று பரிசுத்தாலிய நன்மை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒன்றாக ஜீவித்து மக்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் உலகத்தாருக்காக எழுதப்பட்டதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவனோடு உரமாடிக்கொண்டிருக்கிறோம் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எழுதப்பட்டிருக்கின்றது சகோதரரே ஜீவனுள்ள நியமனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றபடினால் அவிசுவாசமானது நம்மை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது சொல்லுகின்றார் ரொம்ப சாதாரணமான ஒரு காரியமாக நம்ம எண்ணி கடந்து போய் கொண்டிருக்கின்றோம் அதை நிர்விசாரமாக எண்ணி விடாதபடி அது தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுகின்ற ஒரு காரியம் என்பதை உணர்ந்து தேவனை அறிந்திருக்கின்ற அறிவிலே தேவனாக கருத்து வெளிப்படுத்தி வார்த்தைகளிலே நமக்குற திருச்சபையின் உபதேசங்களிலே தேவனுடைய மனிதர்கள் கொடுக்கின்ற போதனையிலே அவிசுவாசம் உள்ளபடி நம் தேவனோடு ஐக்கியத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் ஏஜேனில் நடந்த சம்பவம் என தெரியுமா அவிசுவாசம் உருவாகி என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகின்றார் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு மாறான வார்த்தையை சற்பம் வந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க மனமில்லாத ஏமாள் அதிலே அவிசுவாசம் கொண்டு வார்த்தை விசுவாசத்து கடந்து போனால் என்று பரிசுத்தாவி அனைவர் இது அறிந்தப்போசலா இவர் சுத்தையோமாக எழுதியிருக்கின்றதை வாசிக்கலாம் ரஷிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் பெயவரோடு உறவாடி கொண்டிருக்கின்ற மக்கள் ஆக்குமிப்புக்கான ஆலோசனைகளை உபதேசங்களை பெற்று பெயருடைய பாதலை சென்று கொண்டிருக்கின்ற மக்கள் அதற்கு மாறான உபதேசங்களுக்கு செல் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இங்கு யோமான் மிக அழுத்தமாக எழுதி இருப்பதை ஒப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருக்க அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க அவனுக்கு வாழ்த்தல் சொல்கிறவன் அவனுடைய துருக்கிரியும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவனுடைய துர்கிரியர்களுக்கு பங்குள்ளவனாக இருக்கிற எல்லாரும் நினைக்கிறால் இயேசுநாதனை பற்றி தானே பிரசங்கம் பண்ணுகின்றார்கள் இயேசுநாதனை பற்றி தானே சொல்லித் தருகின்றார்கள் பின்ன ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம் இங்கு யோகா நிமிதமாக எழுதுகின்றார் இந்த உபதேசத்தை கொண்டு வராதவர்களை உபதேசத்தை மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரசுத்தமாக வாழ்வதற்கு பரமுகம் உபதேசத்தை கொண்டு வராதவர்களை எங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாதா வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது வார்த்தளை செய்படி நடந்திந்து போய்விட்டால் முழு உலக மறியல் சமுதாயமே தேவனை விட்டு நடந்து போய்விட்டது தேவஜானமே தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களுக்குள் இருந்து இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வர சுத்தாமி சொல்கின்றார் ரோம் ஒரு அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசிக்கும் பொழுது விசுவாசிக்காத எந்த காரியமும் விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் இருந்த நீவாசிக்கலாம் விசுவாசத்தினாலே வராது யாவும் பாவமே என்று சொல்லி பரிசுத்தன் சொல்லுகின்றது ஏவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கின்றபடி ஏவனுடைய வார்த்தையின்படி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைத்தும் பாவமாகி விடுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றபடியால் ஒப்புக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்ப்பின் உபதேசத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியான் அவர் சொல்லுகின்றார் மனிதர்களாக இருந்தார்கள் ஆகினால் எந்த மனிதரும் ஆதாமுக்கு போய் உபதேசம் கொடுப்பதற்கு ஆள் இல்லாதபடியினால் சாந்தான் தந்தரமுள்ள சர்ப்பத்துளே புகுந்து உபதேசத்திற்கு மாறான தெய்வீக திட்டத்தை மாற்றியமைப்பதற்கு தேவனை விட்டு பிரிந்தவர்களை பாவிகளாக தன்னோடு உறவாட வைக்க வேண்டும் பெரிய சதி திட்டங்களை திட்டியிருந்தான் இந்த நாட்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை தம்மோடு கூட சேர்ப்பதற்காக தேவனுடைய மனிதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லு பரசு சொல்லுகின்றது தேவனுடைய மனிதர்கள் மூலமாகத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகின்றது அரசு இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான் இக்கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான் விசுவாசியிருக்கிறோம் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சார்ந்திருப்பதும் அவருடைய வார்த்தைகளை அவிசுவாசமாக ஏற்றுக்கொள்ளாதபடி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய பாதிலை செல்வதுமே ஹேமனை விட்டு விலகாதிருக்கக்கூடிய மழி என்று சொல்லி அப்போ சனாக யோவான் தன்னுடைய சொல்லுகிறார் ஒன்றி யோவான் ஒன்னதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பிடிவாசிக்கலாம் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் அவருடைய பியாபாகி தேவனோடு அவருடைய மானாக சோடோடு இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் மதுச்சரியா போர் ஆகிபரிசு எழுதுகின்றான் அநேகருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை எந்த மனுஷனே நம்ப கூடாது உள்ள மனுஷனை நம்பதற்கு அவன் எம்மாத்தனும் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா அகிலால் எந்த மனுஷனும் இயேசுவை மாத்த நம்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லி அநேகர் எண்ணெய் சாத்தானோடு கூட ஐக்கியமாகவே இருக்கின்றார்கள் தேவன் தம்முடைய மனிதர்களை கொண்டு சுயசத்தை உலகத்தில் அறிவித்திருக்கிறார் சுவாசம் உள்ளவர்கள் உலக மக்கள் ஏவனுடைய பெற்று தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது இந்த வேதம் தேவாவை பெற்ற தேவனுடைய மனிதர் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றது வாழ்ந்து கொள்ள வேண்டியதான் என்று சொல்லி அநேகமான தேவனை தூரமாக விலகி சென்று கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் தேவனை விட்டு விலகுவதற்கு உள்ள பொல்லாத இருந்தையும் உங்களுக்குள் யாருக்கும் இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானது நமக்கு ஆலோசனை தருகிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அப்போ சில சொல்லுகிறார் நீங்களும் எங்களோடு கூட வேண்டும் என்று நாங்கள் கண்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு மறுபடியும் குமார கிரிசுவோடு கூட இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகின்றோம் தேவலு விட்டு பிரிந்து போன எல்லாருக்கும் கவலைகள் துக்கங்கள் தான் பணம் பதவி இருக்கலாம் படவமான வாழ்க்கை இருக்கலாம் ஆத்ம ஆத்மீகத்திலேயே அமைதி இல்லாத நிலைமை அழுகைகளும் புலம்பர்களும் கண்ணீர்களும் சஞ்சலங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களோடு ஐக்கியமாகுங்கள் குமார் நாகேசு எங்களோடு கூட உள்ள ஐக்கியமானது தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகின்றது அது கூட சந்தோஷத்தை நிறவாகிறது என்று எழுதியிருக்கின்றபடியால் அப்படிப்பட்ட தெய்வீக ஐக்கியத்துக்குள் வந்திருக்கின்றது நம்முடைய உள்ளங்களிலே அவிசுவாசங்கள் உருவாவதற்கு இடம் எடுத்துவிடக்கூடாது ஆதி அந்த பேர் குருகின்றார் ஆதி ஆகும் மூன்றாம் அதுகாரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வசனங்களில் வாசிக்கு முன்னாலேசி மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம் பன்னிரண்டாம் வசனம் தேவனிடத்தில் சேரும் சாக்கிய விசுவாசத்தின் மூலமாக உண்டாகி இருக்கிறது என்று சிலவர் சொல்கின்றார் தேவனுடைய வார்த்தைகளை யார் விசுவாசத்து கைகொள்கின்றார்களோ அவர்கள் தேவனிடத்திலே சேர்ந்து விடுகிறார்கள் தேவனோடு ஒரே சரீரமாக மாறிவிடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் எந்திர ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கின்றது அவர் பாதாளத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கைகளுக்குள்ள பெருக விடுகின்றது அதனால் விசுவாசத்தினாலே தேவனோடு கூட சேரும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று தேவனாய கர்த்த உண்டாக்கீவனங்களை பார்க்கணும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விரட்சங்களில் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது அப்போது சர்பம் நோக்கி சாகவே சாவதில்லை தேவன் சத்து போது என்று சொல்லும் வார்த்தையை அவிசுவாசிக்கும்படியாக அதை நம்பாதபடி அதை மறுநளிக்கும்படியாக செய்தது என்று சொல்லுகிறேன் சொல்கின்றது அந்த புசிக்கிற நாளிலே சாகவே சாவில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் பொறாமையாக இருந்தது ஏனென்றால் உறவாடி கொண்டிருந்தவன் அவன் தேவனோடு பெரிய அதிகாரத்தில் இருந்தவன் அவன் பெருமை கொண்டு விழுந்து போனபடினால் அவைகளை இழந்து போய்விட்டபடினால் சபிக்கப்பட்டு போயிட்டபடினால் இப்பொழுது ஆவியானது மனிதர்களை விதமாக தேவனோடு கூட போராடுவதற்கான பெரிய ஆயுதத்தில் ஒன்றென்னால் அவிசுவாசம் என்று சொல்லி நமக்கு படிப்புகின்றது அகினால் சாத்த சர்ப்பம் சொல்லுகின்றது எல்லா மரத்தினுடைய விருத்தத்தின் கடியும் புசிக்க கூடாது ஆண்டவர் சொன்னார் என்று பொழுது அப்படி கோட்டத்தின் நடுவில் இருக்கிற மதத்தினுடைய கனியை புசிக்க கூடாது புசிக்கிற நாளிலே சாகவே சாமியிருக்கிறார் நடந்தது என்று தெரியுமா புசிக்க வைத்தது செத்து போனால் சொல்லுகிறது அவிசுவாசத்தினால் நடந்த விளைவு என்ன தெரியுமா பெரிய ஆன்மீக மரணம் நடந்துவிட்டது என்று சொல்லுவேதன் சொல்லுகிறது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சந்ததிகளை பெற்றெடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் நடந்துணக்கான மக்கள் எல்லாருமே மறைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அருமையான தேவ ஜானமே எல்லா இரண்டாவது மரணத்துக்கு ஆயத்தமாகி சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் காணப்படுகின்றோம் நான் பெற்றிருக்கின்ற ஆன்மீக வாழ்வு எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து விசுவாசத்தினால அடைந்திருக்கிற மேன்மைகளை சரியாக புரிந்து நம்மிலும் ஆன்மீக மரணம் ஏற்படாது இருப்பதற்கு அவிசுவாசம் என்கிற கொடிய பாவனுடைய உள்ளவனிலே வந்துவிடாதபடி கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உருவத்தில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் ஏசுநாதன் இந்த உலகத்திற்கு வந்து கல்வாரி சீன பாடுபட்டு மறித்த ரத்தம் சிந்தனைய நோக்கமானது மறுபடியும் மனுஷனுக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இயேசுநாதர் சொல்லும் பொழுது ஹிதமாக சொல்வதை வாசிக்கலாம் அவன் ஏதேனில் வந்தது மாத்திரமல்ல இப்பொழுது அதை தான் செய்து கொண்டே இருக்கின்றான் அவன் திருடவும் கொல்லவும் அழைக்க வருகிறான் என்று வேறுக்கு வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படுவந்தேன் என்று சொல்லியிருக்காக அப்படி இயேசுநாதர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கு மதத்திலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜீவனற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கோடிக்கணங்கால மக்கள்வர்களாக வாழ்கிறார் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்கின்றோம் வேறெந்த பெற்றுக் கொள்ள முடியவில்லை தெரியுமா இயேசுநாதருடைய உபதேசத்தை அந்த பெற்றுக்கொள்ளும் கற்றுக் கொடுத்த உபதேசத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அந்த ஜீவனை இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறாள் என்று சொல்கிறது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது சங்கத்தின வாசிக்கின்ற பொழுது இங்கே பவுலி விதமாக சொல்வதை வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லுகிறார் விசுவாசத்தினாலே நாம் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த நீதிமான் மறுபடியும் சாகாந்திருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றபடியினால் திருச்சமே பிள்ளைகள் அறிந்து கொண்டு உபதேசத்திற்கு மாறாக யார் எந்த தோட்டத்தில் வந்து உபதேசம் கொடுக்க வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற இனிமையாக இருக்கும் உபதேசமாக இருக்கும் உங்களை ராஜ தெய்வத்தை போலவே மாற்றிவிடும் சர்பஞ்சு என்ன தெரியுமா நீங்கள் சார் மதத்தினி மரத்தின்கனியை புசிக்கிற நாளிலே சாகமாட்டீர்கள் தேவர்களை போல ஆகிவிடுவீர்கள் உயர்ந்தவர்களாக சமுதாயத்திலே உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் எல்லாரும் உங்களை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று சொல்லி பெருமையான பேசி விளைவித்த ஒரு காரியத்தை வாசிக்கிறோம் பெரும்பகுதி பிரசங்களை அப்படித்தான் இருக்கின்றன இப்பட வேண்டும் மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் இப்பாதாளத்துக்கு செல்லாதபடி இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கிற உபதேசத்துக்கு மாறாக இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாக வேண்டும் நீ பெரியவனாக மாற வேண்டும் என்ற வார்த்தைகளை பேசி அவருக்கு இருக்கின்ற ஜீவனை இழந்து போக செய்கின்ற காலமாக இருக்கின்றபடியால் பிசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார் அதிகாரம் ஒரு விதமாக சொல்லுவதை வாசிக்கலாம் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களும் என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கின்றபடி நான் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் மறித்து மரணத்தை ஜெயித்து பிழைக்க போகின்றபடியினால் மறித்திருக்கிற நீங்களும் பிழைக்க போகிறீர்கள் என்னுடைய ஜீவன் உங்களுக்குள் வரும்போது நீங்களும் பிழைக்க போகிறீர்கள் என்று சொல்லி சாதனை சொன்னார் எந்த விதத்தில் வாசித்திருக்கிறோம் அந்த ஜீவனை நம்மளும் அடைந்திருக்கின்றோம் உலகத்திலே கோடிக்கணக்கான நமக்கு மறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த ஜீவன் நம்மை விட்டு போகாதிருப்பதற்கு அவிசுவாசமான உடல்கள் நமக்கு வரக்கூடாது என்று பரிசுத்தாவியான சொல்லுகிறார் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது ஆறுப்படி சொல்வதை வாசிக்கலாம் அவர்கள் புத்தியில் அங்ககாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களால் சகலவித அசுத்தங்களை மாமலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு என்று சிறு வருஷத்தை சொல்லுகின்றார் கேசவநாதிற்கு ஆவது செய்து கொண்டிருந்தாலும் மிதமான உலக விட்டு விடுதலை பெற முடியாதபடி தெளிவு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடினத்தினாலே அங்கீகாராகிவிட்ட முடியினால் ஜீவனைப் பெற்று இந்த நாட்களே நம்முடைய ஆன்மா பழைத்திருக்கிறது நாம் அறிந்திருக்கின்றோம் எத்தனை கோடி செல்வத்தை கொடுத்து அது விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது தேவனுடைய மகா பெரிய இலவசமாக அந்த ரெட்சிப்பை நாம் பெற்று தேவனுடைய ஜீவனை நாம் அடைந்திருக்கின்றபடியால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நெரிசலுக்கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம் தங்களில் உள்ள அறியாமையினாலே அநீரத்தினாலே நம்முடைய இறுதிய கடினத்தினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராகிவிட்டால் என்று சொல்கின்றது போல இசுநாதிற்கு ஆராதனை செய்கின்ற கூட்டத்திலும் பெரும் மக்கள் பரிசுத்தாகி என்று சொன்னால் பெந்தை கோசுகாரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு தவறான உணர்வு என்று எல்லாரும் அகையாளடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பாமல் போய்விட்டார்கள் நாம் அந்த ஜீவனை பெற்றிருக்கிறபடி நாள் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதைப்படும் மறித்து போன மக்கள் ஆழாமனுடைய கீழ்படியை காட்டினால் சாத்தானுக்கு செய்வொடுத்து தேவனுடைய வார்த்தையை மீறி அவிசுவாசம் கொண்டு சாத்தானுடைய வார்த்தையின்படி மரத்தினுடைய கனியை பறித்து முசித்தபடியினால் ஆன்மீகிவிட்டார்கள் இப்பொழுது இயேசுநாதனுடைய ஜீவனை நாம் பெற்று டைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றிந்த பதினெட்டு அரசியார்கள் நாமோ இது முதல் எந்தென்றும் கருத்துரை சோத்தரிப்பான் இங்கே மாத்திரமல்ல அங்கு போய் கர்த்தரிக்க போகின்றான் பலியிடுகிறவன் தேவனை மகிழ்படுத்துகிறான் என்று சிறு சங்கீதம் சொல்லுகின்ற மறித்தவர்களும் மௌனத்தில் அனைவரும் கருத்துரை துதியார்கள் ஆன்மீகத்தில் மரித்தர்களுக்கு துதிக்க வேண்டும் என்ற விருப்பமே வருகிறதில்லை அது தப்பிதமான ஒரு உணர்வாகிறது தங்களிடத்தில் உள்ள அறியாமையினாலே ஜீனுக்கு அந்நீரலாக ஆகிவிட்டார்கள் அப்படி யாராவது கூட்டத்தில் என்ற ஆளை கண்டிப்பாக தப்பிதமான பேரை வைத்து ஒரு தடவை கல்லூரியில் உள்ள சில வாலிபர்கள் பிஹெசி படித்துக் அவருடைய ஆசிரியர் வந்து நம்முடைய சபையினுடைய ரிசுவாசி பாளையங்கோட்டை கல்லூரியில் படிக்கிறார்கள் இங்கு அழைத்து வந்திருந்தார் அது தர்க்க பண்ணி கொண்டிருக்கேன் பெற்று பெற்றுக் கொண்டார் அவரு பெந்த கோசுகாரி சொல்லுங்கள் தலையை குனிந்தார்கள் அறிவியாறு தேவ ஜனமே பங்களில் உள்ள அறியாமையினாலே கடினத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விசத்தை கலந்து பிள்ளைகளை கொள்ளுகிறது போல சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவிசுவாசமான வார்த்தைகளை படிப்படியாக மக்கள் உள்ள பிரவேசிக்க செய்து ஒரு நாள் அவர்கள் ஆவி இழந்து போனவர்களை போலும் மாறிவிடுகிறார்கள் ஏராளமான மக்கள் எப்படி மாறிவிட்டார்கள் ஆகினால தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான பொல்லாத இறுதி உள்ள அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவருக்கும் இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருடம் பெற்றுகிறார் என்பதை உங்களுக்கு கொண்டு விசுவாசத்தினாலே நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்று சொல்லி பரிசு பேர் சொல்வதை வாசிப்போம் ஒன்று பேர்திரு ஒன்னாமதிக்கான ஒன்பதாவது வாசனம் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆற்று வரட்சிப்பை அடைகிறீர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் உங்களுக்கு என்னையா கிடைச்சது கேட்டா அனைகருக்கு நல்ல வேலை கிடைச்சது உனக்கு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குது பிள்ளைகளெல்லாம் படிச்சிருக்கிறாங்க இதைத்தான் சொல்லுவார்களே தவிர ஆற்று வரட்சிப்பை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற மக்கள் இதை குறைந்து போய்விட்டால் பிரசங்கிக்கிற கூட்டம் குறைந்து போய்விட்டது மக்களவை விரும்பாதனம் இல்லாமல் போய்விட்டார்கள் அருமையான தேவ ஜனமே உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்துவ ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று பரிசுத்த பேரில் எழுதியிருப்பது போல அந்த ரட்சிப்பை அடைந்திருக்கின்றபடியால் அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் என்று ஆலோசனை தருகின்றார் இரண்டு நாலாம் அதிகாரம் நாலாவது வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த போதில் குறைந்து சொல்லி ஒரு சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான மனதை குருடாக்கினான் என்று சொல்லி போவதை குருடாக்கிவிட்டான் செத்து போனாலே அது குருதான் செத்துவனுடைய கண்கள் திறந்து இருக்காது கண்டெல்லாம் திறந்து இருக்கு உயிர் போகும்போது கண்ணு வெளியே போயிடும் வாயு வெளியே போயிடும் சொல்லுவாங்க அந்த கண்ணு வழியே உயிர் போனா கண்டு திறந்தே இருக்குற கண்ணு மூடி மூடி வைப்பாங்க சில நேரத்தில் அரைச்சு கடல மூடிவாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஆனால் ஜீவன் இழந்தவர்களுடைய கண்களெல்லாம் மன கண்களெல்லாம் குருடாக்கிவிட்டது என்று குருடாகிவிட்டது என்று சொல்லுவார் சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர்களுடைய மனதை குருடாக்கினான் அவிசுவாசிகளாகியவர்களுக்கு இருக்கிறதா மனுஷனிலே உண்டு பண்ணுகிறது உண்டு பண்ணுவதற்காக உலகத்தில் அறிவிக்க வந்தார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் பாவிகளை ரஷிப்பதற்காக உலகத்தில் வந்தார் மறுபடியும் பாவம் செய்து என்பதற்காக இல்லை மறுபடியும் மாற்ற வேண்டும் என்பதற்காக சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிருக்க தேவனுடைய மனதை குரடாக்கி விட்டு ஆள் என்ற எழுதியிருக்கின்ற தேவஜானமே நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அந்த சாயலில் நாம் இப்பொழுது அடைந்து வந்து கொண்டே இருக்கிற பரிசுத்தமான வாழ்வை அடைந்து கொண்டிருக்கின்ற சுவிசேஷத்தின் ஒளி என்று எழுதியிருக்கின்றது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் இங்கு பேதம் எழுந்தும் பொழுது ஒன்று பேத ஒன்றாம் பதினாறாம் ஆகினால் எழுதியிருக்கிறதே சாயல் எப்படி இருக்கு தெரியுமா பரிசுத்தமாக இருக்கும் அப்படியான நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் பேருடைய மயிமையானுடைய வேலை என்ன தெரியுமா மனிதனை பரிசுத்தமாக மாற்றுவதாக சுவிசேஷத்தினுடைய வேலை அந்த சுவிசேஷத்தை சரியாக அறிவிக்காது போனால் மனிதன் பரிசுத்தத்தை அடைய முடியாது திருச்செவியின் மூலமாக அந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு கண்கள் குருடாக இருந்தது அந்த குருடாக இருக்கிற கண்களை தரைப்பது பேருடைய மனுஷனுடைய வேலை என்று வேதனை சொல்கிறார் இங்கே ஒரு கூட்டத்தாறை குறித்து இயேசுநாதன் சொல்கிறார் ஊழியக்காரர்களும் கண்டறக்கப்படாததாக இருக்கிறார்கள் விசுவாசிகளும் இருக்கிறார்கள் குருடலுக்கு வழிகாட்டினால் இருவரும் எங்கே விழுவார்கள் என்று பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது அமை பிடிவாசிக்கலாம் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடலுக்கு வழிகாட்டுகிற குறுடராக இருக்கிறார்கள் குருடர் வழிகாட்டினால் இருவரும் குழிலே விழுவார் என்று இயேசு சொன்னார் இது நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் ஏசங்கத்தை கேட்டும் இப்படி ஆகிவிட்டது ஊழியம் செய்து கொண்டிருந்தும் இப்படி ஆகிவிட்டது காரணம் என்றால் கண் திறக்கப்படவில்லை என்று சொல்லி இயேசு சொல்கின்றார் பிரபஞ்சத்திய மனக்கண்களை குருடாக்கிவிட்டான் அருமையான தேவ ஜானமே முதலாவது அப்போ நியமிக்கிறார் என்று வைத்திருந்திருக்கிறார் இப்ப அதெல்லாம் ஒன்றும் தெரிசி வேண்டாம் எல்லாரும் மக்களுடைய மனதை குரூடாக்கி வைத்து இந்த குருத்தரமாக இருக்கிற மக்களுடைய கண்களை யார் திறக்க முடியும் என்று அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் வரவில்லை குருடன் கூட பிரசங்கம் பண்ண கேட்பான் பேசுவான் எல்லாம் பாடலாம் செய்வாங்க கண்ணி தேவ காணக்கூடாதமாக இருக்கிற மக்கள் யாரென்றும் அறிந்து கொள்ள முடியாதபடி மனக்கல்கள் குருடாக்கப்பட்டு மக்கள் நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது பகுலை ஊழியர்கள் அழைத்த பொழுது ஆண்டு அவரை அதிகாரப்படுத்தினார் என்று அப்போ இருபத்தி ஆறாவது அதிகாரம் அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இரலை விட்டு ஒளித்திருக்கும் அவர்கள் இரலை விட்டு ஒளிநடத்திற்கும் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி அவருடைய கண்களை திறக்கும்போது நீ அவ திறக்கும் பொதுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லித்த பவுலை அப்போ கருத்தில் அழைத்தார் என்று சொல்லியிருக்கார் தெரியுமா மக்களை என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்க வேண்டிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் ஈரலை விட்டு ஒளி நடத்துக்க சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் கிடையாது யாரையும் குற்றம் சாட்டும் கூடாது என்று மாத்திரம் மொட்டையாக பேசிக் கொள்வார்களே தவிர மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமே பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமே பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தில் பங்கடிய வேண்டுமே இரலை விட்டு வெளிச்சத்தினத்துக்கு வர வேண்டுமே அதிகாரத்தை விட்டு தேவத்து கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உருவாகும் இருக்கிறார் எல்லா இடத்திலும் அற்புதங்கள் ஏன் எல்லா இடத்துக்கும் போய் ஏச நோக்கப்பட்டு போக வேண்டியதான் என்கிற அவிசுவாசமான இறுதி வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அப்பெற்றிருக்கின்ற ஆவிக்குறி இழந்து போகக்கூடிய நிலை தேவனை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும் என்று சொல்லி ஆவியானவர் சபையின் பிள்ளைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம்பெற்றுகின்றார் தேவன் ஒரு சபை எழுப்பதற்காக ஒரு சபைக்காக ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிற நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரே கருத்தர் உண்டு என்று விசுவாசம் இல்லாருக்கும் ஒரே ஆவியானவர் உண்டு என்ற விசுவாசம் இல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தான் உண்டு என்ற விசுவாசம் இல்லாருக்கும் ஒரே சபை உண்டு என்கிற விசுவே எல்ல சொமாக ஊழியங்கள் செய்த தெய்வீக திட்டம் எது என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கு கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகிறேன் இதில் அவிசுவாசமான ஒரு நிலைமை இப்படியும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகி அமீதமாக மாற்றமடைந்து கொண்டு வருகின்றபடி நான் நம்மவர்கள் மிக தெளிவுடைவாக இருந்து நம் அடைந்திருக்கிற ஆன்மீக நன்மைகளை பெற்றிருக்கின்ற அனுபவங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவிய விரும்புகின்றார் கண்களை திறக்கின்ற வேலை அப்போது என்று கூறிய வேலை ஒரு பல்புடுங்க போய் கண்ணை பார்க்க சொன்னால் கண்ணை புடிங்கிதான் எடுக்க முடியும் தவிர அதுக்கு சீற்றச்சு அவருக்கு தெரியாது என்ன பல்ல புடுங்கிற வேலைதான் அவருடைய வேலை அதுபோல இதை ஆவியக்குறி மண்டலத்திலும் எல்லாரையும் ஒரே தகுதிய வைத்துக் கொண்டு மக்கள் எல்லாரிடத்தில் எல்லாம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்து விசுவாசத்திலே வீழ்ச்சி அடைந்ததாக மாறிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் நமக்கு தெளிவுடையவர்களாக தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியும் யாருக்குள்ளும் உருவாகிவிடக்கூடாதபடி எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும் என்று ஆவியான பெற்றுகின்ற நேரத்தில் குடியரசு சபைக்கு தான் சென்று கொண்டிருந்தேன் சபை தேர்வனனுக்கு வெளிப்படுத்தி தந்ததால் சென்று கொண்டிருந்தேன் ஆனாலும் சபை ரொம்ப தூரத்தில் இருந்தது பொருளாதாரத்தில் காலம் எனக்கு இருந்தேன் இரவு வேலை நான் கம்பனில் வேலை செய்திருக்கும் போது என்னுடைய உலகத்தில் ஒரு மனநிலை பிடுகூடி கொண்டே இருந்தது அதற்கு முன்னாலும் பல நண்பர்களோடு கூட சேர்ந்து பல கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஊழியங்களை பங்கு பெற்று இருக்கின்றேன் அநேக ஆக்கிரை வழிநடத்தி இருக்கிறேன் இப்படி ஒரு எண்ணம் எனக்கு உருவானது மாசத்தில் ஒரு நாள் மாத்திரம் புதிய சிலைக்கு போகலாம் அதான் சபை என்று தெரிந்த போதிலும் இந்த பொருளாதார நெருக்கம் உண்டானது நிமித்தமாக அப்படி ஒரு எண்ணம் உள்ளத்தில் உருவாக ஆரம்பித்து விட்டது அது ஆரம்பித்த உடனே எட்டு மணி நேரம் நான் இரவில் வேலை செய்திருக்கேன் மணி நேரம் அதுவே என்னுடைய உள்ள சிந்தனையில உருவாகி கொண்டே இருந்தது ஒரு நாள் மாத்திரம் புதிய சிலைக்கு போது மற்றபடி இங்க பக்கத்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஆராதிக்கலாம் தானே சில்தான் ஆராதிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு விதமாக சிந்தனை செஞ்சு வீட்டுக்கு வந்தேன் துணையின் இடத்திலும் இப்படி சொன்னேன் எனக்கு மாதம் ஒரு தடவை சபைக்கு போகலாம் ஒரு காரியம் என்று நாம் செல்லக்கூடாது இதான் சபையை இந்த ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறபடி நாள் மாசம் ஒரு தடவை தான் போக முடியுமா போகும் சாப்பிடாட்டி போனாலும் பரவாயில்ல ஆலயத்தால் செல்ல வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் எப்படி இரவு கழிந்தது காலை வேலை ஆச்சுது கால ஜபத்தை முடித்துவிட்டு இருக்கும்போது பேசிக்கொண்டே இருந்தார்கள் விசுவாசத்தில் ஏற்படுகிற பிளவினங்களை கொடுத்து பேசிக்கொண்டே இருந்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த விசுவாசத்திலேயே ஊன்ற கட்டுவதற்காக நம்மை பலப்படுத்துவதற்காக நம்மை பாதை தடுமாடி போய்விடக்கூடாது என்பதற்காக ஏவென்ற முடி அப்போ அனுப்பியிருக்கிறார் என்பதை உணர்ந்து மாற்றம் சிறிது நாடிலே அவிசுவாசமான மனநிலை அல்ல விலைவிதமான ஒரு மனநிலை பொருளாதாரத்தினால் ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தினால் ஏற்பட்ட மனநிலை எப்படி ஆனது அன்றிருந்து இன்று வரைக்கும் அந்த மனநிலை வந்ததே கிடையாது அருமையான தேவ ஜனமே அங்கோய்கொண்டிருக்கிற பாதை சரியானது என்பது அறிந்திருந்த போதிலும் இனியே தேவனுடைய வீடு என்பதை தெரிந்திருந்த போதிலும் இனிமே பலோகத்தின் வாசல் வானத்தின் வாசல் என்பதை அறிந்திருந்த போதிலும் என்று தெரிந்திருந்த போதிலும் அவிசுவாசமான மனதில் வந்து நம்முடைய நெருக்கங்களின் நிமித்தமாக எதிர்பார்த்த நன்மைகள் உடனே கிடைக்காது இருக்கிறது மூலமாக இன்னும் பல நமக்கு சரியான மரியாதைகளும் மதிப்பும் இல்லை என்கிற எண்ணத்தின் பிறருக்கு அவிசமான ஒரு உணர்வுகள் அறிவித்துக் கொள்கின்றோம் ஐக்கியமாக இருக்கின்றோம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று போல நமக்குள்ளே பிதாவும் இயேசுவும் வந்திருக்கிறார்கள் நாங்கள் வந்து அவரோடு வாசம் பண்ணுவோம் விசுவாசத்தை மக்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உலகம் தரக்கூடாது ஒரு காரியம் நிமித்தமாக மனிதன் விட்டு பிரிக்க வேண்டும் இன்றைக்கு போதை என்று சொல்லுதல் மூலமாக பிரசங்கிகள் என்று சொல்லுதல் மூலமாக கட்சி மாறானவர்களை உலக மூழ்கி எடுக்கும்படியாக மக்களை திசை திருப்பூடிய நம்மளுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகின்ற அதனால் பிரியமானவர்களே அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான சுதந்திரத்திலே பங்கடைந்து இருளை விட்டு வளர்ச்சி திறத்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நியமனத்துக்கு திரும்பும்படி நீ என்னுடைய கண்களை திறக்கும்படி உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அப்போசல் அனுப்புகின்றார் யாருமே செய்ய முடியாது என்று சொல்லிக் கொடுத்து பண்ணலாம் இடத்துல சொல்லுகிறார் தகம் பண்ணுமாறு வருவதும் இல்லையே நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் மறுபடியும் பறக்காதவர்கள் என்னுடைய ராஜ்யத்தை காணமாட்டார் என்று சொல்லி இருக்கிறார் மறுபடி யார் பிறப்பிக்க வைப்பது தெரியுமா ஒரு அப்போசன்தான் அவர்களை பிறப்பிக்க வைக்க முடியும் என்று பரிசுத்த போதில் சொல்லியார்கள் டீச்சர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு பாவம் போக கழுவு வைப்பதற்கு அவனை மறு ஜென்ம அடை வைப்பதற்கு அப்போசனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் மிக தெளிவாக சொல்லுகின்றார் திருச்செமை அண்டி இருக்கின்றதான நாம் பாக்கியவான்களாக இருக்கின்றோம் அவிசுவாசமான பொருளாதார இறுதியும் நமக்குள்ளே வந்துவிடாதபடி இறமக்கிழமை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிசு ஆவியான நமக்கு போதனை செய்கின்ற சின்ன பிரச்சனைகளுக்கு வீட்டில் புருஷனு மனைக்கும் சண்டை இருக்கும் அது அப்பாவுக்கும் அம்மா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு சண்டை உடனே ஸ்ட்ரைக் பண்ணுவது எதுக்கு தெரியுமா ஆலயத்துவதான் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் இன்னைக்கு நான் போகல இன்னைக்கு நான் வரல எதை காட்டுகிறது தெரியுமா அறிவீனமான ஒரு சுவாபத்தை காட்டுகின்றது மற்ற எல்லாண்டும் போய்டுவாங்க சண்டை போட்டால் போய்ட்டு நிறுத்துவார்கள் ஏரிக்காரியத்தை நிறுத்துவதற்கு காரணம் தெரியுமா உங்களோடு கூட உருமாடி அந்த நிலையை உருவாக்குவது சாத்தான் என்பது தெரிந்து கொள்ளுங்கள் அவிசுவாசமான மனதிலே தந்து இறைவனுடைய அன்புக்கு தூரமாக உங்களை விளக்குகிற காலத்துக்குள்ள நான் வந்திருக்கின்றான் நாமிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்திரு திரோகம் பெற்றுகிறது மத்திய சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வாசிக்கும் பொழுது அவிசுவாசத்தினாலே தேவனவர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று பரிசுத்த வேதத்தில் வாசிக்கலாம் அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அற்புதங்களை செய்யவில்லை வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் புரிய பாதமிலே வியாதிலிருந்து விடுதலை வேண்டும் கடன் தொழிலிருந்து விடுதலை வேண்டும் போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அற்புத வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கின்றார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிப்பதற்காக தான் வாசமாக இருக்கின்றார் ஒரு அந்நிய பாச பேசிக்கொண்டிருப்பதற்காக மாத்திர நம்முடைய உள்ளத்தில் ஒரு வாசம் வாழ்க்கையில் அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும் நமது மூலமாக விரும்புகின்றார் அற்புதங்களை செய்யவில்லை அற்புதம் செய்ய தான் ஆண்டு வந்திருக்கின்றார் ஆயுரிய வாழ்க்கையிலே அநேக காரியத்திலும் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல நம்முடைய விசுவாச குறைவு என்று சொல்வது சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் எல்லும் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பரிசு ஆவிக்கறி வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் அநேகத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறோம் வீட்டில மன்னெண் இல்லாமல் சவுரிந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் இந்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவள் அடுத்து எங்களோடு ஆராதனைக்கு வீட்டு எல்லாம் வருவார்கள் வீட்டு முன்னே துளசியை வைத்து கும்பிட்டுக் கொண்டிருந்த ஜாதிகள் மராட்டியர்கள் குஜராத்தியர்கள் ராஜஸ்தானிய பெண்கள் அதிகாலையில் ஐந்து மணிக்கு ஈர அதாவது குளிர் தண்ணீர் குளித்து விட்டு அந்த துணியோடு கூட துளசிக்கு பாத்திரத்தை கழிவு வந்து துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அது குடும்ப பெண்களுடைய ஒழுங்கு என்று அந்த நாட்டு பழக்கம் இருக்கிறது நமக்கு எல்லாம் அந்த பழக்க குடும்பம் கிடையாது ஒண்ணும் கிடையாது கோயில் கிடைச்சா போதுன்னு சொல்ல வேண்டியிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக இருக்க வேண்டும் தேவனை எல்லா நிலையிலும் வெளிப்படுத்த வேண்டுமாம் குடும்ப வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் வேலை செய்கிற இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் வியாபாரத்தில் வெளிப்படுத்த வேண்டும் எல்லாவற்றிலும் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை மனிதர்கள் காண வேண்டும் என்று விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறபடி நாள் திருச்செழும் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வேண்டும் என்று அவை அனுபவி விரும்புகிறார் நாஸ்திகளாக இருந்த காலத்திலே காலை ஐந்தரை மணிக்கு எல்லாம் வேலைக்கு செல்வதற்கு விட்டு விட்டு வெளியே அப்படி சிலர் தண்ணி ஊத்தி கொண்டிருப்பார்கள் நம்ம அவங்க கண்டல் பண்ணுவேன் அந்த காலத்துல இப்படி புல்லுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறீங்க புல்ல கடை ஒன்று கும்பிடுறீங்க மாடு வந்து மேய்ச்சிட்டு போயிட்டா மாட்டை கடவுள் கும்பிடுங்க லாரிக்காரன் அடிச்சிட்டு போவா நாய் இழுத்துட்டு போகும்போது நாய் கடை ஒன்று இப்படி கெண்டலா பேசுதான் அவங்க தண்ணி ஊற்றாம வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க வீட்டுல இருக்கிற அம்மா கேட்பாங்க ஏம்மா தண்ணி ஊற்றாம அந்த மனுஷங்க கண்டல் பண்றான்னால தான் தலைவாரு அப்படிப்பட்ட வீட்டிலேயே நாங்கள் யேசுநாதனை ஆராதிக்க முடியாது ஒரு சூழலி ஆண்டு எங்களுக்கு தந்தார் ஒரு நாள் விதமாக எண்ணெய் ஆரம்பித்த பொழுது ஏரியை வைத்து இருக்கிறார் என்று சொல்லி வீட்டம் அப்படியா நீங்க சமையல் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் கழித்து வருவோம் அதுக்கப்புறம் கலத்தி தலைகளாக கமத்தி காமிட்டு எங்க முன்னால் வைத்து பத்த வைத்து காண்பிக்க வேண்டும் அப்படியாவது அவங்க ஆண்டு விசுவாசிக்கும் என்று அவர்கள் அற்புதங்களை செய்யவில்லை அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமது அச்சினை விரும்பிக் கொண்டிருக்கிறார் ஏன் அதை செய்யவில்லை தெரியுமா அப்படி நம்ம சொன்னால் நமக்கு ஒரு சந்தை நம்ம ஜபத்திலே அற்புதங்களை செய்ய முடியவில்லை அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவ ஜனமே கடவுள் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து துணை சொன்னார்கள் இப்படி எல்லாரும் இடத்துல சொல்லிட்டு போறார்கள் என்ன பண்ணலாம் என்று சொல்லி விசுவாசத்தோடு சமையல் பண்ணி வைத்து அவர்கள் கூட்டி வைத்து இந்த ஸ்டவ் கலத்தி வைத்து விட்டு மறுபடியும் அபுதமாக எண்ணெயில் காண்பித்து விட்டு பிடிச்சு பார்த்து எண்ணெய் இல்லாம இருந்து சூடாயிடும் என்னாலதான் விட்டுவிட்டார் சாயந்தரம் பண்ணும்போது எல்லாருந்து முடிப்பாளிகளை ஒன்று ஆராதனை கலந்து கொண்டு இயேசு ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் விரும்புகின்றார்கள் ஏன் அது நடக்கவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் மத்திய விசுவாச குறைகள் காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவரை அவிசுவாச திருமித்தமாக அநேக அற்புதங்களை போயிருந்தார் அப்பொழுது மார்த்த விடத்தில் சொல்லுகின்றார் என்னை விசுவாசுகிறவன் மறித்தான் போய்ப்பான் உயிரோடு விசுவாசிக்கிறவன் மறிக்காமல் இருப்பான் விசுவாசிகராயா ஆண்டவரின் தேவகுமார் அடுத்து கல்லறை கருகாமல போய் கல்லை எடுத்துக்கூடும் போது கொஞ்சம் சொல்லவில்லையா விசுவாசித்தான் தேவடைய மய்மையை மறுபடியும் விசுவாசம் உருவான பிறகுதான் சிறுவையும் வெளியே வாய்ந்துச்சு அற்புறுத்த நட ியா இந்த கிடமத்தில் மருத்துவர் ஒரு போதுமானவராக இருக்கின்றார் உலகத்துக்கு நம்ம அறைபூமி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஜீவித்து சின்ன சின்ன காரியங்களிலும் அவிசுவாசம் சின்ன வியாதி வந்தால் அவிசுவாசம் சின்ன பொருளாதார கோயில் வந்தால் அவிசுவாசம் எல்லாவற்றிலும் அவிசுவாசப்பட்டுக் கொண்டு ஆண்டு அற்புதம் நடப்பிக்கவில்லை என்று சொல்லுவானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் அழைத்து மரபு அடைந்து இங்கே ஒரு வியாதியஸ்தனை மற்ற ஒன்பது அப்போசர்கள் நின்றார்கள் அவரிடத்தில் கொண்டு வந்து ஜபிக்கப்படி சொன்னார்கள் அது தீயிலும் நெருப்பு தண்ணீரிலும் அவளை தள்ளி கொண்டே இருக்கின்றது இவர்கள் குணமாக முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி இருந்தது அவிதமாக அப்பொழுது கேட்கிறார்கள் மத்திய மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் சில வசனங்களை வாசிக்கலாம் சத்தான் அnde and athathave nokki oomiyam se vidumanaviye ivani vittu purappittu poyi ini ivanukku pogada endra nan unak katli idigri nitcha yar adathinar appo adha satthumitta avan migu malai kili purappittu poyichu avan sethu pona endra aniga solla thudaga sethuven polgidanal iesvarun kai pidithu avani thookinaar undan ne avan elindrundhan undane avan elindrundhan hallelujah musiwathige koorumaal aahumandithu avan adathil solumbolude ால் விசுவமானால் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அருமையான தேவஜானது தேவனுடைய அற்புதங்களை தடை விடுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் சூனை ஊர் ஆளுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது குழந்தை இல்லாத காலத்தில் இழுசாத்திருக்க தங்கி வரும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும்போது சொல்லிவிட்டு போனார் அப்படி குழந்தை பறந்தது குழந்தை வளர்ந்து பெரியவனாகின்ற காலத்திலே அவன் திடீரென்று ஒரு நாள் தலைவெளியிலே வந்தவள் செத்து போனான் என்று தெரிவித்திருக்கிறார் அவள் கண்ணீர் விட்டு கதறவில்லை ஆண்டவரே கருப்பை தோசிக்கிறவளாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் கூட சில குடும்பங்களை பார்த்திருக்கேன் என்று சொல்லவில்லை மயிர் கத்திரிக்கிற இடத்திலே ஆடுகளுக்கு மயிர் கத்திரித்துக் கொண்டிருந்த இடத்துல தகப்பன் இருக்கிறார் அங்கிருந்துதான் ஒரு அனுப்பி எனக்கு ஒரு கழுதை அனுப்ப வேண்டும் தெரியுமா எரிசுக்காக மாடிலே கட்டி வைத்திருந்த அறையிலே கட்டில கொண்டு கடத்தி கதை பூட்டி வைத்து விட்டு அந்த தேவனுடைய மனுஷனத்திலே போகிறாள் அந்த தேவனுடைய மனுஷனோடு ஜபத்தை கேட்டு குழந்தை ஆண்டு கொடுத்தார் இந்த செத்து குழந்தை அந்த தேவையான மனுஷனால் உயிர்ப்பித்து தர முடியும் என்று விசுவாசம் விட்டு விலகக்கூடிய அவிசுவாசமான பொல்லாத இருமையும் ஒருவருக்குழுவிற்கால் இப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிய நம்ம கற்று தந்து கொண்டிருக்கின்றார் வல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் உலகத்தாருக்கு இயேசுநாதர் ஒருவர் தான் கடவுள் நிரூபித்து காண்பிக்க கூடிய விசுவாசல் வேண்டும் என்று சொல்லி அவன் நிரும்புகின்றார் போலித்தனமான விசுவாசம் இல்லை போலித்தனமான விசுவாச திருமணத்தில் அவன் எதிர்பார்க்கவில்லை இயேசுக்காகவே வாழ வேண்டும் என்று ஒரு விசுவாச திருமணத்தை எதிர்பார்க்கிறார் ஜனதி அண்மையிலே ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே மதமாற்ற தடை சட்டம் ஒன்று உருவாகின்றது அவர் யாருமே சுசுசம் அறிக்கப் போவதில்லை அறிவித்தவர்களை பிடித்து செயலி போட்டார்கள் யாராவது சொல்லிட்டா போதும் உடனே அரசாங்கம் காவல்துறையினர் பிடித்து உடனே கைது பண்ணி விடுவார்கள் கோட்டார் மருத்துவமனையிலே ரெண்டு சகோதரர்கள் உடனே ஒருவன் போய் போலீஸ் எடுத்து இருக்கிற கோட்டார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி மலைப்புற சாரம் செய்யறாங்க சொன்னார்ப்பாந்தான் பண்றீங்க அது ஏசுநாதனிங்களுக்கு அரசியல் சட்டம் மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது தெரியுமா மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது மதமாற்றி பையன் சொல்லுறாங்க போய் எனக்கே போதனை செய்யாதீங்க வெளியே போங்க ஒதுங்க இடத்துல வேற இடத்துல போச்சு எங்க முன்னாடி எங்க பதவி பறிக்க போறீங்களா சொல்லி சத்தம் போட்டு விரட்டா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தெரியுமா அவ இருக்கிறார்கள்ருக்கார ஒருவருக்கு ஞானசான் கொடுத்தார் அதே மதவாதிகள் கண்டுபிடித்து காவல்துறையில கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள் ஞானசான் கொடுத்த மதமாற்றி பண்ணிவிட்டான் இவனை அரஸ்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் கேளுங்க உயிரோட ஐடென்டி காட்ட காட்டினாமி சார் ஊழியக்காரன் கிடையாது ஒன்னும் கிடையாது சும்மா போய் போறாரு ஊழியர்காரன் தான் மூன்று வகுப்பு காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாரும் ராத்திரிகளில் தேவ தூத்துடன் போய் பேரிடைய சங்கரிகள் போட்டு காவலர்கள் திறக்க வைத்து கூடாது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதி மக்களுடைய உலகிலே புகுந்து வந்திருந்த காலமாக இருக்கின்றபடியால் நம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே நாங்கள் போய் விட்டது என்று அவர்கள் சொன்னபொழுது அவர்களுக்கு இப்படிநாதர் பதில் கொடுக்கிறதாக அதிகாரம் இருபது வசன்களை வாசிப்போம் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு கேட்டார்கள் அவங்கே உங்கள் அவிசுவாசத்தினால்தான் கடுகுவதை விசுவாசம் இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம சேலவே நமக்கு ஆண்டு ஒரு செய்கின்றார் கூட்டி கொண்டு ஒன்பது பேர்கள்து நெருப்புடுறான் தண்ணி குள்ளாடுறோம் பயங்கரமா இருக்குது அவிசுவாசத்தில் உருவான உடனே அந்த அற்புதத்தை அவர்கள் செய்ய முடியாமல் போயிட்டதாம் அருமையான தேவத்தானமே நம்மை ஆண்டவர் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பதற்காக இவர்கள்தான் தேவருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் நம்மிடத்திலிருந்து விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவிசுவாசத்தினால் எப்படி ஆகவில்லை கடுகள விசுவாசம் உண்டாயிருக்குமானால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு புய்ந்துச்சு நாள் எப்படி ஆகும் ஒரு பரவ்சி நடத்திட்டு இருந்தாங்க ஏராளமான மக்கள் சுகம் பெற்று ஒரு நாள் அந்த வேத புத்தகத்து வேத வாக்கியத்தை படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க வயலில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பாறை இருந்திருக்கு மலை அப்ப அவர் ஆத்திரிபுரா ஜோமணி இருக்கிறாங்க ஆண்டவரே நாளை காலை பார்க்கும் போது இந்த பாறை இருக்கக்கூடாது கடுகள விசுவாசம் இருந்தால் இத மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்துக்குள்ளே போயிருந்து சொன்னால் அப்படி ஆகும் என்று சொல்லியிருக்கிறீரே என்று ஆத்திரி முழுதில் ஜெமணினார்கள் காலையில் ஓடு ஓடி போய் வயல பார்க்க போட்டாங்களாம் பார்த்தா பாறை அப்படித்தா இருந்துச்சுதான் அம்மா என்ன சொல்லி தெரியுமா எனக்கு அப்போதே தெரியும் உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற உணர்ச்சிகள் எண்ணங்கள் இது நடக்குமா இப்படி கிடைக்குமா இப்படி சொன்னா அப்படி செய்யுமா என்று எண்ணம் இருக்கின்றதே இது தேவனை விட்டு பிரித்து விடுவது மாத்திரமல்ல கடைசி காலம் விசுவாச துரோகம் ஏற்படக்கூடிய காலம் பதினாறாம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவனை வாசிக்கும் பொழுது நம்மவர்கள் எல்லாருமே இப்படி விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி ஆவியார் என்பதை பேசுவார்கள் ஒரு காரியம் எல்லாத்திற்கு அதிகாரம் உண்டு செத்து போன எல்லாரும் எழுப்பினதாக எழுதப்படவில்லை உலகத்துள்ள எல்லா பேரையும் அவர் துறைத்து விட்டார் என்று சொல்லுவேன் சொல்லவில்லை யாருக்கு அந்த விசுவாசம் இருந்ததோ அவர்களுக்கு அதை செய்தார் என்று சொல்லி ஒரு விசுவாசனை இப்படிப்பட்ட அற்புதமான விரும்பிக் கொண்டிருக்கின்றபடியால் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு ஆசைப்பட வேண்டும் மக்கள் அவிசுவாசத்தினாலே செங்கடலை கடந்து வந்தவர்கள் மாணவத்திலிருந்து மண்ணாவை பூசித்தவர்கள் கண்பலிருந்து தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிதமான அற்புத அடையாளங்களை பெற்ற மக்கள் அந்த காணாணை சுதந்திரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் சமையவிட்டு போயிட மாட்டாங்க ஆராதனை விட்டு போயிட மாட்டேன் இருக்கும் ஆனா அவர்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அவர்களுக்கு நன்மை இருக்காது அவர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்பது இதெல்லாம் அடையாளமாக இருக்கின்றது ஆகினால் அருமையானவர்களே வருகை கடை இசை மணி நேரத்தில் நாம் காணப்படுகின்றோம் ஆனாலும் யோசுவும் காலை மாத்திரமே அந்த யுத்தபுருஷர்கள் ஆறு லட்சம் பேர் ரெண்டு பேர் மாத்திரம் சென்றார்கள் அச்சுபடி பிள்ளைகள் எல்லாரும் போனால் என்று சரி வாசிக்கின்றோம் அந்த விஷயம் தெரிந்தவர்கள் லட்சம் யுத்த புருஷர்களே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து மக்கள் செங்கடலை கடந்து வந்தவர்கள் மிதமாய் அவசம் கொண்டபடினாலே தேவனை விட்டு தூரமாக போகக்கூடிய கிரிகளை அவர் காணாத சுதந்திரிக்க முடியாமல் என்று சரி பரிசுத்தேதம் படிப்புகின்றது சபைக்குள்ளதான் இருந்தாங்க மேக சம்பவம் இயேசநாதனை தான் கும்பிடுறோம் காட்சி தரிசனங்களை காணுகின்றோம் கடவுளுக்கு ஆராதனை செய்கிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் நம்ம வேண்டிக் கொண்டிருக்கலாம் பெரிய மாணவர்களே நம்முடைய உள்ளத்திலே தோன்றி மறைகின்ற ஆண்டவரை வருத்தப்படுத்தி வருத்தப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை நேரில் எல்லாம் மாற்றிவிட்டு வார்த்தைகளை முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுக்காகவே வாழும்படியான ஒரு மனநிலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தேவன் வானத்திலிருந்து நேரடியாக மக்களோடு பேசினார் வேறு எந்த ஒரு ஜனத்துக்கும் பேசினதாக வரலாறு கிடையாது இசைமேல் மக்களுக்காக வானத்திருந்தே ஆண்டவர் பேசினார் வாசிகலம் யாத்திராகும் இருபதாம் ஆறம் எட்டு தேசத்துக்கு புறப்படப்பட தேவனாக கருத்தர் நானு என்ன வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேறே வானத்திலும் ஒப்பான ஒரு சொரூபத்தை மக்கள்ாயி இறங்கி சீனாய் மலையின் உச்சியில் இருந்து சட்டத்தில் துணிக்கப்படி சொல்லியிருக்கிறார் அழைத்து கடற்பலைகளில் எழுதி கொடுத்த ஆரம்பிச்சு நம்ம பின்னாலும் வாசிக்கின்றோம் முதலாவது நேரடியாக பேசி சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் கற்பனை பெற்றுவதற்காக போனாலே சிறவேல் மக்கள் ஆர்வம் இடத்தில் முறையிட்டு அழைத்துக் வந்த மோசைக்கு என்ன சம்பவித்தது தெரியவில்லை எங்களுக்கு முன்னடக்கக்கூடிய தெய்வங்களை உண்டு கொண்ட வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் என்று சொல்லுவேற்ற எவ்வளவு மோசமான துரோகமான காரியம் தெரியுமா சத்தத்தை கேட்டவர்கள் அற்புத அடையாளங்களை கண்டவர்கள் என்னமோ ஆயிட்டது இருக்கிறார் ஆர்வம் சொன்னபடி செய்யலாம் கூடவே சேர்த்து கண்டு குட்டிகளை உண்டாக்கி விக்கிரகத்தை உண்டாக்கி விட்டால் என்று சொல்லு சொல்லுகிறான் பிரியமான தேவ ஜனமே விக்கிரகம் என்று செலவு செலவு வழிபாட்டை மாத்திரம் குறிப்பிடுகிறதில்லை பொருளாசியாகி விக்கிரகாராதனை என்று புதிய ஏற்பாடு நமக்கு விளக்கி தருகின்றன ஜீவியத்தில் வந்து கொண்டிருக்கின்றதான நாம் காலம் செல்ல செல்ல பொருளாசியாகி விக்கிரகாராதே சென்று அவிசுவாசமான மனதைக்குள்ளே கடந்து செல்லக்கூடிய மனதிலைக்கு நமக்கு ஆளாகி விடாதபடி விட்டு நம்மை பிரித்துவிடக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிவிடாதபடி கோபுமென் மனதோடு கூடிய தேவபக்தியை சிறந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கின்றபடி இந்த கிறிஸ்தவ மண்டத்தில் போதகர்களும் விசுவாசிகள் எல்லாருமே பணம் சேர்க்கிற வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிற காலமாக இருக்கட்டும் பிரியமான தேவ ஜனமே விழிப்பாக இருங்கள் இதாக மகத்துவங்களை கண்டார கண்டவர்கள் வார்த்தைகளை காணார கட்டவர்கள் அக்கிளிமயமான புகைக்காடாக இறங்கி சீனாய்மலை அதறக்கூடிய அளவுக்கு அந்த காட்சியில் எல்லாருக்கும் பயம் உண்டாகக்கூடிய சூழல் இருக்கிற ஒரு நேரத்தில் கடத்தர் பேசியிருந்த போதிலும் சில நாட்களுக்குள்ளாகவே மோசையை காணவில்லை என்று சொல்லி இவ்விதமாய் பத்தொன்பதாம் தேதி காண பதினெட்டு இன்னும் சொல்வது வாசிக்கலாம் புகை காடாக இருந்தது சீனாய் இறங்கினபடினால் புகைக்காடாக இருந்தது புகைப்போல எலும்பிட்டு அக்கிரி சூழையின் புகை போல எலும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது வரோ மிகவும் பலமாய் துணித்தது எக்கால சத்தம் வரவு மிகவும் பலமாய் துணித்தது பேசினால் மக்கள் கேட்ட அந்த மக்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டிய யாத்திரா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரை உள்ள அவசரங்களில் எழுதி இருக்கிறது வாசிக்கலாம் இருந்து இறங்கி வருகிறது தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது என்னிட huh. அவள் என்று எல்லாரையும் அழித்து கொஞ்ச பேர் அழிந்தார்கள் மறுபடியும் கூடாரத்திலே போய் ஆலயத்திலே தொழுந்து கொண்டு போய்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மனாந்தரத்தில் அழிந்து போனார்கள் தானுக்குள் பிரவேசிக்கவில்லை அருமையான கோயிலுக்கு வர்றோம் காணிக்கை போடுறோம் பாட்டு போடுறோம் போய்கொண்டுதான் இருக்கிறோம் நல்ல காரியம் நம்முடைய உள்ளங்களை ஆண்டு பார்த்துக்கொண்டே இருக்கின்றார் தேவனுடைய மகத்துவங்களை கண்டவர்கள் பாவத்தின் படுகொல் விடுதலை பெற்று ஆண்டு உருவோடு கொண்டிருக்கிற மக்கள் ஏனுடைய சத்தத்தை அடிக்கடி கேட்டு தேவனுக்கெண்டு வைராக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்பி இருந்த மக்களுடைய மனநிலைகள் தேவனை விட்டு விலக கூடிய பொல்லாத இறுதி நமக்கு உருவாகுமானால் இந்த உலகமாகத்தான் இருக்க முடியும் இன்னொரு உலகத்திலும் பிரவேசிப்பது கூட அது ஒரு காரியமாக போயிட முடியும் அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் தேவஜனகன் மிக தெளிவு உள்ளவர்களாக பயப்படக்கூடிய பயத்தினால் நிறைந்தார் அவரகம் அவரகாம்புடைய ஜனங்கள் இப்படி ஆவாள் என்பது அவருக்கு தெரியாது கட்டி உண்டாக்கிற ஒரு அஸ்திபாரம் உள்ள இருக்கின்றது அவருக்கு நான் செல்ல வேண்டும் என்கிற விசுவாசம் அவர்களை உணத்திலே பெருகிக் கொண்டே வந்தது என்று சொல்லுகிறதும் சொல்லுகின்றது ஒரு குழந்தை இல்லை குழந்தை தர்வம் ஆகும் என்று சொன்னார் என்று ஆபரகத்தை ஏற்றுக்கொண்டு காத்துக்கொண்டிருந்தார் அருமையான தேவ ஜனமே கோடாரத்திலேயே குடியிருந்து கொண்டிருந்தார் ஆபரகாம் நகரம் என்று சொல்லி ஆபரக பட்டணம் என்று சொல்லி ஒரு பட்டணத்தை அவர் உண்டாக்கி இருக்க முடியாது பாவமான காரியம் அல்ல ஆனால் அவர் இதை விரும்பவில்லை கூடாரம் கூடாரம் என்று சொன்னால் அதாவது யாத்திரிகள் இந்த டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அவசர வேலைக்காக டெண்ட் அடித்து சிலர் யாத்திரையில் போகிறவர்கள் எல்லாரும் டெண்டு வைத்திருப்பார்கள் அப்ப யூதர்கள் எல்லாருமே டெண்டுகள் வைத்து இங்கேயாவது பிரயாணம் போனால் அதுல குடியிருந்து கடந்து போயிட்டு வருவது பழக்கம் அப்படி கூடாரத்திலேயே அவர்தான் குடியிருந்தார் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் புதிய எழுதி வைத்திருக்கிறார் எபிரியர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கலாம் சுனார் அந்த தேசத்துக்கு அவன் வந்திருக்கிறான் அந்த தேசத்தை தெற்கு வடக்கு மேற்கு கிழக்குமாக அலைந்து தெரிந்து எவ்வளவு ஜனங்களுக்கு கிடைக்க போறதுன்னு சொல்லி ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு அந்த நாட்டிலே குடியிருக்கின்றார் வாசிக்கலாம் வாக்குள்ளைகள் பிள்ளைகளை தந்தாய்விட்டது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக வீடுகளை கட்டி சந்தோஷமாக குடியிருந்திருக்க அப்படி இல்லாதபடிக்கு கூடாரங்களிலே குடியிருந்த தேவன் தாமே கண்டு நகரத்துக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாலங்களா யாருக்கு அந்த நகரம் கிடைக்கும் தெரியுமா விசுவாசிக்கிறவருக்கு விசுவாசிகள் யாருக்கும் பிரவேசிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திருந்தான் அந்த இடம் கிடைக்கும் யார் சாபர்காடைய விசுவாசமாக அப்படி ஆகிவிடாத தேவஜானமே அது ஒரு பொருளாத இறுதியம் என்று சொல்லி சொல்லுகிறது அதன் தேவத விட்டு பிரித்து விடும் என்று சொல்லுகின்றது நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்குள்ளாக்கிவிடும் என்று சொல்லுகின்றது ாலேன் அந்த இடத்தை காத்திருந்தான் அஸ்திவாரங்களோடு நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் இது தண்ணீரிலேயே மிதந்து ஒரு பூமி என்பது அவருக்கு தெரியும் இன்னொரு நாள் அழிந்து போகும் என்பது தெரியும் தேவன் அழியாத ஒரு நகரத்தை ஆயத்தமான போயிருக்கிறார் என்பதை அறிந்து அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சி என்று சொல்லுகின்றது அங்கே பரதேசிலேயே பெரிய மனிதனாக அவர் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்கிறார் ஆம் பிரியமான தேவ ஜனமே அந்த ஆபரகூட நாம் குடியிருப்பதற்கு அப்படியே பரதேசில மருமுகத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றபடி அந்த லாசர் மறித்து ஆபரகாமனின் மனிதனை கொண்டு விடப்பட்டான் ஐஸ்வர்யான் மறித்து பாதாளத்தில் விடப்பட்டான் அவனும் தேவனைத் தொழில் கொண்டிருந்தவன் உலக வாழ்க்கையை விரும்புகிறார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வருத்தங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் இயேசுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்று விசுவாசிக்கிற மக்கள் கூட்டம் குறைந்து வருகின்றது விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் இசுநாதர் வரும் ஒரு கூட்ட மக்கள் உயிரோடுக்கு செல்ல போகிறது கிறிஸ்தவ மண்டலத்தில் வாக்குவாதம் மக்கள் இருக்கிறார்கள் எப்போது பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னாவது வாசிக்கலாம் இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாமெல்லாம் நித்திரடைவதில்லை ஆகிலும் கடைசி காலம் துரிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்படுவதில் நாமெல்லாரும் மருவமாக்கப்படுவோம் எழுந்தும்போது கிறிஸ்துவ முதலாக எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மர்வம் அடைந்த ஆகாயத்தில் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவோம் யாரும் மறுபு அடைவார்னு நினைக்கிறீங்க இப்போ அடிக்கடி டிரெஸ் மாத்தி மருவ அதுவே இல்லை விசுவாச வாழ்க்கை கடவுளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு இருக்கின்றது இங்கே ஏ குறித்து ஒரு சுத்தாரி நிறுவித்திருக்கிறது வாசிங்கே பிப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் மரணத்தை <muchas> விசுவாசத்தினாலேமேட்சிக்கு அதிகமான காணிக்காசத்தினால ஏன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவனவன் எடுத்துக்கொண்டபடினால் காணப்படாமற் போனான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் ஆம் பிரியமானவன் பிரியமானவங்க தெரியுமா எந்த சூழலிலும் ஆண்டு வரை இருக்கின்ற மக்கள் அவிசுவாசமான மனநிலைக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காம இருக்கிற மக்களை ஆண்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றார் அரசியல் சட்டம் ஏற்றப்பட்டிருந்த போதிலும் ஒரு மாமம் முழுவதும் ராஜா வைத்தவர்கள் எந்த தெய்வத்தை யாரும் வணங்கக்கூடாது வணங்கினால் சிங்கக்களை போடப்படுவே சட்டம் ஏற்றியிருந்த போதிலும் அதற்கு ராஜா முத்திர வைத்து விட்டார் என்பது அறிந்திருந்த உண்டு ஒன்று செய்து வந்தது மோடியை எருசலமுக்கு நிறாக பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் பண்ணிட்டு மூன்று வேளையும் கத்திர சோத்தரித்து ஜெவம் பண்ணினார் அவிசுவாசமான மனதில் எவருக்கு வரவில்லை ஜெயலலி பறிப்பு விடுமே பிரச்சனை மோசமாகிடுமே ஒரு மாதம்தானே கதவை பூட்டிட்டு தானே பிரியமானவில்லை ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு நாள் வரும் விட்டால் மிக நல்ல காரியத்துவார் எல்லாரும் செட்டு போறாங்கதான் ஊருக்காரங்களுக்கு யாருமே சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நல்ல பெரிய பவனியில போறவங்க அடிச்சு வான வேடிக்கை விட்டு ஒரு பாடி போக்சிவாளனுக்கு ஒரு சத்தம் உண்டானது எப்படி தெரியுமா கிறிஸ்து மறுக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அருமையான தேவ ஜனவே வாழ்க்கை மிகவும் கவனமாக கவனித்து எந்த சூழலும் அவிசுவாசமான மனதிலானபடி கிறிஸ்துவீவன் சாவி எனக்கு ஆதாயம் அப்படிப்பட்ட வாரத்தினுடைய புறப்பட வேண்டும் என்று சஞ்சரித்து மனமே தேவனுக்கு பிரியமானது என்று சாட்சி பெற்றான் அருவியார்களை அடுத்த உலகத்தில் என்ன நடக்கவிருக்கிறது தெரியுமா விசுவாச துரோகம் ஒங்கி நேரிடப்போம் என்று பரிசுத்தாத்திருக்கிறார் இன்னைக்கு எங்க பார்த்தால் விசுவாசியுடைய கூட்டங்கள் எங்கு வந்தால் விசுவாச ஜெபக்கூடங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது அடுத்து அதை காணவே முடியாத ஒரு காலம் ஏசுநாதர் வறுமனே வரப்போகின்றது அதை கொடுத்தப்போ சுகிபுத்த போவன் கடைசியாக இரண்டாவது இரண்டாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் சில வசனங்கள் எழுதியிருக்கிறத ஆசைக்கலாம் அண்டிய சகோதரர் நம்முடைய கருத்துராகி வருகையையும் நாம் ஒரு இடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால் ஒரு ஆவி நாளாவது வார்த்தை நாளாவது எங்களிடத்திருந்து வந்ததாக தொண்டு நிருபத்தினாலாவது நாள் செய்யமாக இருக்கிறதா உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருதல் காரணம் அதற்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதுகிறார்கள் இந்த அடுத்த மாதிரி அடுத்த ஒரு சுவர்வார் என்று குறிப்பிட்டார்கள் கலங்காமல் அதாவது ஒரு ஆவி நாளாவது ஒரு வார்த்தை நாளாவது எங்களிடத்தோன்று அப்போ சொல்லிய பகலே எப்படி எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி என்று எழுதியிருந்தாலும் என்ன செய்யக்கூடாதான் சஞ்சலப்படக்கூடாது கலங்கக்கூடாது ஏனென்றால் வாசிக்கலாம் எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை போச போக்கால் பிடிக்க எச்சரிக்கையாக இருங்கள் ஏனில் விசுவாச துரோகம் ஒன்றி நேரிட்டு மகனாக்கி பாவ மனுஷன் வழிபட்டா எந்த நாள் தெரியுமா வருகை நாள் இன்று பிரசங்கம் எல்லாம் எப்படி பிரசங்கிச்சு முடிச்சாச்சு தெரியுமா இயேசுநாதர் வந்து சபை போன பிறகு அந்த அப்ப நமக்கு கவலையே கிடையாது அந்த யாரையும் முத்திரப்பட வச்சுட்டு கடைசி பரிட்சம் அந்தமே விசுவாச துரோக உலகத்தில் ஏற்பட போகின்றது இன்னைக்கு விசுவாசத்தில் இருக்கிற எல்லாருமே விசுவாசத்தை விட்டு விலக போகிறார்கள் அதனால இயேசுநாதர் கும்பிலாம யாரும் போக மாட்டார்கள் இன்றைக்கு அறிந்திருக்கின்ற உபதேசத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிற ஆத்மீக ரட்சிப்பின் சந்தோஷத்தை விட்டுவிட்டு இந்த உபதேசத்தை மாற்றிவிட்டு வேறு நிலையிலே உலக பிரகாரமாக வாழ்வதற்கான உபதேசங்கள் உலகத்திலும் அழிந்து வந்து கொண்டிருக்கின்றது அதற்காக ஒரு வேத புத்தக தயாராகி இருக்கின்றது கத்தோலிக்கலும் சேர்ந்து ஒரு வேத புத்தகம் தயாரித்திருக்கிறார்கள் அது இப்பொழுது போதிலே நடமாடி கொண்டிருக்கின்றது இனிது மக்கள் மத்தியிலே வரப்போகின்றது எல்லா வார்த்தைகளையும் எடுத்துவிட்ட ஒரு புத்தகமாக எல்லாரும் கை கொண்டு அதன்படி நடக்கவிருக்கிறார் விசுவாச துரோகம் ஒன்றி நேரிட்டு மகனாகி பாவ மனுஷன் வெளிப்பட்ட அவர் ஒளியே அந்த நாள் வர்றாது என்று சொல்லி பரசுத்தாவின் பெரிய மாணவர்களே அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் பெற்றிருக்கின்ற உபதேசத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மீக ரட்சிப்பை அடைந்திருக்கிற ஆன்ம சந்தோஷத்தை இழந்து போதற்கு இடம் தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான பொல்லாத இறுதி உருவாகிவிடாத சொல்லுகின்றார் அருமையான தேவ ஜனமே மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி இருக்கிறார் யேசிநாதர் வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா விசுவாசம் இல்லாத ஒரு மக்கள் இருப்பார்கள் அவர் சபையில் இருக்கிறவருடைய மனவாட்சியில் விசுவாசத்தோடு காணப்படுவார்கள் அவர்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு போகிறான் தேவனை விட்டு பிரித்து விடுகின்றபடினால் சாத்தாருக்கு நன்றாக ஏதேனிலே செய்தி வெற்றி பெற்றவன் முழு உலகத்தை ஆண்டு விட்டு பிரித்தவன் இந்த வெற்றிப்புக்குள் வந்திருக்கின்ற மக்களை மாற்றுவதற்கு அவன் பெரிய திட்டங்களை வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று யோவான் கூட்டம் கூட்டம் பட்டியலிபடி வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் தூணியக்காரரும் அனைவரும் எரிகர கடலிலேயில் தம்புவாங்க அபிசுவாச வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவள் நரகத்துக்கு செல்வாள் என்று சொல்லுகின்றன சொல்லுகின்றது விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் உள்ள பொருளாதார உபதேசத்திற்கு மாறான எண்ணங்கள் ஐக்கியத்திற்கு மாறான எண்ணங்கள் நடத்திப்பு காரனுக்கு மாறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து விடாதபடி தேவஜனங்கள் மிக கவனமாக நம்முடைய இருதயங்களை காட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றோம் கருத்து வருகை சயுமாக இருக்கின்றோம் விசுவாசத்தினால் ஏன் மரணத்தை காணாத அதிகமாக மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் இணைந்து இருக்கின்றபடி நாள் நம்மிடத்தில் ஆண்டு எதிர்பார்ப்பெல்லாம் விசுவாசமான ஒரு வாழ்க்கை எது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் அது போதுமானது அருமையாளர் அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தை பெற்று அருமை ஆண்டு வரும் பொழுது நாம ஆர்விய நோக்கை போல மரணத்தை காண ஆளுபடி எடுத்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம் கற்பருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமி